தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கண்ணன் கர்ணனுக்கு கூறிய அறிவுரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் கர்ணன் கிருஷ்ணனிடம் சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதன் மட்டுமே என் மீது அன்பு செலுத்தினான் ஆகியால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் எனக் கேட்டான் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கருணா நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்மே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை எல்லோரும் நான் நடக்கும் பிரச்சினைக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாந்தி பணியினை குறுகுலத்தில் சேர்ந்தேன் கருணா ஒன்றை நினைவிற்குள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இழவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது ஒவ்வொருவரும் அதர்மத்திற்கு துணை போவதற்கு காரணம் கூறிக்கொண்டே இருந்தால் தர்மம் எப்படி நிலைக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்கான உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவிற்குள் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கரடுமுலகாயிருக்கலாம் அதை கடப்பது நம் கால்கள் நம் கடைபிடிக்கும் தருமநறிதான் என்று பதில் கூறினார் கிருஷ்ணன் ஆம் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழி தரும ஆகும் இதுவே மகாபாரதத்தில் கண்ணன் கர்ணனுக்குரிய அறிவுரை ஆகும் நன்றி வணக்கம்